வணக்கம் பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் மும்பை விமான நிலையத்தில் கடந்த மாதம் இருபதாம் தேதி ஒரே நாளில் தொள்ளாயிரத்தி விமானங்களை இயக்கி தனது சொந்த சாதனையை முறியடித்துள்ளது இரண்டு இந்தியா ஜப்பான் இடையிலான இணையவழி பேச்சுவார்த்தை நடைபெற்ற இடம் புதுடெல்லி மூன்று சார்க் எனப்படும் தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பின் சார்பில் பதினைந்து வயதுக்கு உட்பட்டோருக்கான பதினைந்தாவது சாம்பியன்ஷிப் போட்டியில் இறுதி போட்டியில் வென்ற அணி இந்திய அணி நான்கு சமீபத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மோட்டார் சைக்கிள் ஆம்புலன்ஸ் சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது ஐந்து தமிழ்நாட்டின் தற்போதைய மனித உரிமைகளின் ஆணையத்தின் தலைவர் டி மீனாகுமாரி என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று தமிழ்நாட்டின் குழந்தைகள் உரிமை ஆணையத்தின் தலைவர் யார் இரண்டு தமிழகத்தின் சிறுபான்மை இனருக்கான ஆணையத்தின் தலைவர் யார் மூன்று சீர்மிகு விவசாயிகளின் மாநாடு ஆகஸ்ட் மாதம் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதி எங்கு நடைபெற்றது நான்கு இந்தோ ஜப்பான் இடையிலான உறவை வலுப்படுத்தியதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் ஜப்பான் நாட்டு வெளியுறவுத்துறையால் விருதினை பெற்றுள்ளார் அவர் யார் ஐந்து ஆல் ரயில் கடபு பாதைகள் இல்லா ரயில்வே கிராஸ் தென்னிந்தியாவில் எங்கு அதிகமாக காணப்படுகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி